நற்றினையின் ஒருச்சியிலிருந்து அணுகீர்த்தனும் தெரிந்திருக்கும் அமைதி ஆம் அமைதியில் இரண்டு வகை உண்டு விவரம் தெரியாமல் இருக்கும் அமைதி எல்லா விவரங்களும் தெரிந்திருக்கும் அமைதி என்கிறார் அறிஞர் அண்ணா நன்றி வணக்கம்